அவர்கள் கூறியதாவது நபி சொல்லும் அனைக அவர்கள் அசர தொழுகையிலும் சூரத்தில் மற்றொரு அத்தியாயத்தையும் ஓதுபவர்களாக இருந்தனர் சில நேரங்களில் சில வசனங்களை எங்களுக்கு கேட்கும்படி ஓதுவார்கள் இரண்டாவது ரக்காத்தை விட முதலாவது ரகாத்தை நீளமாக்குவார்கள்